ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்பில் பகவான் பிதர்க்களை உத்தேசித்து ஸ்ராத்தம் பண்ணி நமக்கு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த காரியத்தை செய்யணும்னு பகவான் செய்து காண்பிக்கிறார் அப்படி பண்ணி பிதற்களை அபேத வீதாங்கிற மந்திரத்தை சொல்லி அவர்களுக்கு போஜனம் பண்ணக்கூடியதான இடத்தை சுத்தம் பண்ணி அபகதா அசுராகங்கிற மந்திரத்தை சொல்லி அங்கே தீர்த்தம் புரோக்ஷனம் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அவர்களுக்கு தத்தம் பண்ணுறார் பகவான் அதற்கு முன்னாடி ஹோமம் பண்ணி காண்பிக்கிறார் யாஸ்திஷ்டந்தமிர்தாவாச்சா என்மேதிச்ச பிதுஸ்ததா ாதி எண் மாதா அப்படிங்கிற மந்திரத்நலேயும் யா ஸ்தித்தீங்கிற மந்திரத்தினாலேயும் பித்திருக்கழுக்கும் எண் பிதமேத்தியம் ததௌத்திருப்தி பிதா எண் பிதமீங்கர மந்திரத் நாளே பித்தமருக்கும் எண் பிரபிதமேதி ததௌப்பமே எண் எப்பீங்கர மந்திரத் நாலே பிரபிதாமகரன் மூன்றாவது தலைமுறைக்கும் அந்த ஆகுதிகளை பண்ணி மந்திரித்தம் பிருத்திவீத்தியேவம் மதுபாதா திருச்சம் ஜகவு அந்த ஹோமசேஷம் ஹோமம் பண்ணின சேஷத்தை தொட்டுண்டு மந்திரங்களை சொல்லி எல்லோ அன்னத்தையும் சுத்தம் பண்ணி அப்படி பண்ணி காண்பிக்கிறார் பகவான் மதுவாதாங்கிற சொல்லக்கூடியதான மூன்று அந்த ரெக்குகளையும் சொல்லி பிதற்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை பகவான் ஏற்படுத்தினார் அப்படி இந்த சிராத்தத்தை பண்ணி பிண்டப்பிரதானம் பண்ணி பூமியை ஒரு சமித்தனால உள்ளேகனம் பண்ணி உள்ளேகனம்னா ரேகை போடுறது பூமியில் வாராகோ பூமிதோல்லிக்கிய சமாச்சாத்திய குசைரப்பி அப்படி உள்ளேகனம் பண்ணி அதற்கு மேலே தர்பேகளை பரப்பி தட்சிணாகராஷான் கிருத்வா தேஷாமுபரிதாசனம் அப்படி தெற்கு நுணியாக தர்பேகளை போட்டு அதற்கு மேலே எள்ளும் ஜலமமாக விட்டு சதிலேஷு சமூலேஷு குஷேஷ்வேவது சம்ஸ்ரயா அப்படி எள்ளும் ஜலமுமாக விட்டு அந்த கீழே உள்ள ரேகா அதற்கு மேலே உள்ள தர்ப அதற்கு மேலே உள்ள அந்த எள்ளும் ஜலத்திலேயும் பிண்டப்பிரதானத்தை பண்ணி பகவான் அந்த பிதற்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை காண்பித்தார் அப்படி பண்ணி சந்தோஷப்பட்டார் பகவான் அப்படின்னு இந்த புராணம் நமக்கு விரிவாக காட்டுறது இப்படி பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த காரியத்தை செய்யணும்னு பகவான் நமக்கு செய்து காண்பிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த சரித்திரத்தினுடைய சாராம்சம் அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சரித்திரம் அப்படி பகவான் நமக்கு செய்து காண்பிச்சது தான் நமக்கு ஆதாரம் அதை நாம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் அப்படி பகவான் செய்து காண்பித்த முறையில் நாம் விஸ்வ தேவர்கள்னு சொல்லக்கூடியதான அந்த விஸ்வதேவஸ்தானத்தில் அவாகனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மந்திரம் சொல்கிறோம் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ராத்தத்தில் நாம் நிறையா அங்கங்களை பண்ணுறோம் பிரதானம்னு ஸ்ராத்திலே மூணு அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம் அதாவது அக்னோகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் பிராமண போஜனம்னு சொல்லக்கூடியதான பிராமணர்களுக்கு போஜனம் பிண்டப்பிரதானம் இது மூணு தான் ஸ்ராத்தத்தில் பிரதானம் இது மூணுக்கும் சில சிலது அங்கங்களாக வருது அதாவது நாம் அனுஜையிலிருந்து ஆரம்பித்தால் எவ்வளோ அங்கங்கள் நாம் செய்கிறோம் ஸ்ராத்தத்தில் ஆசனம்னு போடுறோம் ஆசனங்கிறது பிராமண போஜனத்திற்கு அங்கம் எங்கே பிராமண போஜனம் வருதோ அங்கே ஆசனம் வரும் அதற்குத்தான் அங்கம்னு பேர் அப்படி ஆசனத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரதானத்திற்கு அங்கமாக நம்முடைய ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்காங்க அதில் இந்த ஆவாகனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எங்க ஆவாகனம் வரும் அப்படின்னா அக்னோகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் பிராமண போஜனம் பிண்ட பிரதானம் இது மூணுமே எந்த ஸ்ராத்தத்தில் வருதோ அங்கே தான் வரும் அதாவது மூன்று பிரதானங்களும் எந்த ஸ்ராத்தத்தில் வருதோ அங்கே மாத்திரமே சில அங்கங்கள் வரும் என்ன அங்கங்கள் அப்படின்னா அர்க்யம்னு சொல்லக்கூடியதான அந்த காரியம் ஆவாகனம் அதே போல் ஸ்வதா நினயனம்னு கடைசியில் ஓம் ஸ்வதான்னு கை நிறைய எள்ளும் ஜலமுமாக எடுத்துட்டு விடுறது மூன்று இடத்துல ஸ்வதா நயனம்னு பேர் ஸ்ராத்தத்தில் அதாவது அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் இருக்கிற அன்னத்தை அந்த பித்ருதா பித்ருஸ்தானத்தில் உள்ள பிராமணருடைய இலையில் வைக்கிறது அதற்கு சுதா பேர் ரெண்டாவது ஓம் சொதானு கை நிறைய ஜலத்தை எடுத்துட்டு விடுறது அதற்கும் சொதா நினயனம்னு மூன்றாவது அந்த அர்ஜம் கொடுத்த தீர்த்தத்தை கடைசியில் பிண்டப்பிரதானமான பிறகு மூன்று தடவை சுற்றி விடுறது அதற்கும் சொதா இது மூன்றுக்கும் சொதா நினயனம் அப்படிங்கிற பெயரில் சாஸ்திரம் சொல்வது இது மூணும் இந்த மூன்று பிரதானங்களும் உள்ள ஸ்ராத்தத்தில் தான் வரும் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அங்கங்கள் அதில் இந்த ஆவாகனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அக்னோகரணமோ அல்லது ஹோமமோ பிராமண போஜனமோ பிண்ட இல்லாத ஸ்ராத்தங்களில் ஆவாகனங்கிறது வராது கிடையாது அப்படி இந்த ஆவாகனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஆவாகனம் பண்ணுற பொழுது சொல்லூடியதான மந்திரம் இது விஸ்வேதேவாணுமதும் ஹவம் மே அந்தரிஷேய உபதியவிஷ்டே அக்னிஜிவா உத பாஜத்திராசியாஸ்மின் பரிஹிஷிமாதம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிதான் அவாகனம் பண்ணணும் விஸ்வேதேவர்களை இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விஸ்வே தேவ ஹே விஸ்வே தேவர்களே மே என்னுடைய இமம் ஹவம் இந்த ஆஹ்வானத்தை கேட்கணும் ஸ்ருணுதா விஸ்வே தேவா ஸ்ருணுதேமகம் ஹவம் மே என்னுடைய இந்த ஆவாகனத்தை நீங்கள் கேட்கணும் நீங்கள் ஏற்றுக்கணும் ஏ அந்தரிக்ஷே ய உபத்யவிஷ்டா நீங்கள் இல்லாத இடம்னு ஏதாவது உண்டா அந்தரிக்கத்திலேயும் நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திலேயும் தேவலோகத்திலேயும் ஆகாசத்திலேயும் நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஏ அக்னி ஜிஹ்வாஹா மேலும் அக்னிஜிஹ்வாகா அக்னியினுடைய நாக்கு ஜிஹ்வையிலேயும் நீங்கள் இருக்கக்கூடியவர் ஏன்னா பித்திருக்களை உத்தேசித்து அக்னியில் என்னென்ன ஆகுதிகள் கொடுக்குறோமோ அதை அனைத்தும் விஸ்வ நீங்கள்தானே கொண்டு போய் சேர்க்கிறேன் ஆகையினாலே அக்னியினுடைய நாக்கிலேயும் இருக்கக்கூடியவர்கள் உதவா யஜத்ராஹா மேலும் யஜத்ராஹா ரொம்ப பூஜிக்கத்தக்கவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் நான் கொடுக்கக்கூடியதான ஆசத்யா அஸ்மின் பரிகிஷி மாதயத்வம் ஆசத்யா இங்கே வந்து அமர்ந்து பொறுமையாக இருந்து அஸ்மின்னு இந்த பரிகிஷி இந்த ஸ்ராத்த கர்மாவிலே பொறுமையாக இருந்து மாதயத்வம் நீங்களும் திருப்தி அடைஞ்சி எங்களுக்கும் நீங்கள் திருப்தியை கொடுக்கணும் அப்படின்னு இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது அப்படி இந்த மந்திரத்தை நான் சொல்லி இந்த விஸ்வே தேவர்களை ஆவாகனம் பண்ணணும் அப்படி பண்ணினால் இந்த விஸ்வ தேவர்கள் பொறுமையாக இருந்து நாம் கேட்கக்கூடியதான அஸ்மாக்கம் கிராமம் சாதைய தீ நமக்கு அத் எவ்வளவு வேணுமோ அவ்வளவையும் நமக்கு சாதிக்கும்படியாக பண்ணுறா விஸ்வ தேவர்கள் நீ இந்த பலனை கொடுன்னு விஸ்வ தேவர்கள் சொன்னால் பிதற்கள் கொடுத்துதான் ஆகணும் நமக்கு அப்படி அனுகிரகம் பண்ணுறா பிதற்கள் அப்படின்னு இந்த மந்திரத்தினுடைய அர்த்தமானது நம்முடைய வேதம் சொல்கிறது அப்படி இந்த மந்திரத்தை நன்னா சொல்லி அந்த ஆவாகனத்தை பண்ணணும் மேற்கொண்டு உள்ளதை அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்